வணக்கம் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு லட்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக ஹிந்தி மாநாடு நடைபெறவுள்ள இடம் போர்ட் லூயிஸ் நகர் இரண்டு ரயத் பீமா திட்டம் போன்ற பல புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ள மாநிலம் தெலுங்கானா மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான உலக தத்துவ காங்கிரஸ் மாநாடு நடைபெறவுள்ள இடம் சீனா நான்கு ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள இடம் ஜகார்த்தா நகர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று முழு விண்வெளி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமானது வட இந்தியாவில் எந்த நகரில் செயல்பட உள்ளது இரண்டு இந்தியாவின் அதிக மாசுபட்ட நகரமாக எந்த நகரத்தை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சர்வதேச ரோபோ கண்காட்சி எந்த நகரில் நடைபெற்றது நான்கு உலக மனிதநேய தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி